ஐர்லாந்தின் பால்டிமோர் நகரம் அல்ஜீரிய கடல் கொள்ளையரின் தாக்குதலுக்கு உள்ளானது ஆயிரத்தி ஆறுநூத்தி ஆண்டு மொன்முத் இளவரசர் ஜேம்ஸ் ஸ்காட் இங்கிலாந்தின் அரசராக தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டார் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு பிரிட்டிஷ் படை கல்கத்தாவின் வில்லியம் கோட்டைக்கு அருகில் நவாபுகளினால் சிறைப்பிடிக்கப்பட்டனர்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 ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ருமேனியாவின் பிரதமர் பார்பு கட்டர்ஜி படுகொலை செய்யப்பட்டார் மூன்றாம் ஆண்டு அமெரிக்க உள்நாட்டு போரின் போது மேற்கு வெர்ஜீனியா முப்பத்தி அமெரிக்க மாநிலமாக இணைந்தது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அலெக்சாண்டர் கிரஹம்பில் உலகின் முதலாவது வர்த்தக முறை தொலைபேசி சேவையை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 சோதனை முயற்சியாக MW டபிள்யூ V2 எட்டு ராக்கெட் செலுத்தப்பட்டது இது விண்வெளியில் 176 எழுபத்தி கிலோமீட்டர் தூரம் பறந்தது மனிதனால் நாள் உருவாக்கப்பட்ட முதல் பொருள் ஒன்று விண்வெளியை அடைந்தது இதுவே முதல் முறையாகும் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கே கே பாலகிருஷ்ணன் கேரள அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விக்ரம் சேட் இந்திய எழுத்தாளர் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சுந்தரம் கரிவரதன் இந்திய விளையாட்டு வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கானா தமிழ் திரைப்பட பின்னணி பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லெனின் எம் சிவம் இலங்கை கனடா இயக்குனர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மீது சந்திரா இந்திய நடிகை மறைந்தவர்கள் ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலாம் இராச உடையார் மைசூர் மன்னர் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மகாகவிருத்ரமூர்த்தி இழத்து கவிஞர் இந்நாளின் சிறப்புகள் உலக அகதிகள் தினம் என்று எரித்திரியா நாட்டில் மாவீரர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்கள்